சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உகந்த நந்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை திருவாளர் திரு கிருஷ்ணாமிச்சித்யார் அவர்கள் புற்றுவலைக்கு ஏற்றி விழாவில் தோந்தல் திருஞான சம்பந்தம் எம் சுந்தரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாதவூர் தேசிகள் மாணிக்கவர்கள் இவர்கள் வராவிட்டால் சைவ எல்லப்ப நாவலருடைய பாட்டு அவர்கள் வந்து விட்ட வந்த வராமல் இருந்துவிட்டால் எங்கை பிரானுடைய ஐந்தெழுத்து கூட மறைந்து போயிருக்கும் சொற்கோவும் தோழிபுர தோன்றலும் எம் சுந்தரனும் திருக்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்தியிலேரு எங்கே திருநீறு கூட மறைந்து போயிருக்கும் பூசித்தான் பாண்டியனுக்கு இருந்த ஜுரத்தை கூட யாரும் தீர்க்க முடியாத ஜுரத்தை கூட தீர்த்த திருஞாசுமது வரலாறு இல்லையா ஆமா அந்த திருநூறு கூட இந்த நாட்டில் இருந்திருக்காரு நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே நமக்கெல்லாம் நம்ம மதத்திற்கு வட முடியல நான்கு வேதங்கள் தான் நமக்கு ஆதாரம் எந்த பிரான் ஐந்தெடுத்து எங்கே இன்னைக்கு நாமெல்லாம் பஞ்சாச்சலம் சொல்லுகிறோமே மந்திரத்தில் எல்லாம் தலையாய மந்திரம் என்று பேசுகிறோமே தலையாய கடவுள் சிவன் என்று சொல்லுகிறோமே வடிவனனாக இருக்கிறான் சிவன் என்று பேசப்படுகிறதே அந்த ஐந்தெழுத்து கூட இல்லாமல் போயிருக்கும் என்பது அவருடைய எண்ணம் இது உண்மை ஏதாவது நூற்றாண்டிலே அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தேவார சிறுவாசகன் தான் திருக்கோயிலையே வாழ வைத்தது சிவனையே வாழ வைத்தது சிவனையே வாழ வைத்த தேவாரம் இந்த கேவலம் மனிதனை வாழ வைக்கிறது பிரமமா என்ன இல்லை, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன் நான் எவ்வளவோ நூல்கள் கேட்கிறேன் பார்க்கிறேன் படிக்கிறேன் தேவார எங்க சுத்தினாலும் மறுபடியும் தேவாரத்துக்கு தான் வர்றாங்க அவங்க இல்லையா ஆமா தேவாரத்தை விட்டு நமக்கு வேற கதி கிடையாது நிச்சயமாக இல்லையா ஆமா ஆனா சைவர்கள் என்ன நீங்க கொஞ்சம் மன்னிக்கணும் தைவர்கள் எந்த அளவுக்கு இந்த தேவாரத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு எண்ணி பார்த்தால் ஆயிரத்துல பத்து பேர் இருக்குமா என்பது சந்தேகம்தான் என்ன பொறுத்த அளவுல என்னுடைய கணிப்பு அவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு தவறு என்று நீங்கள் சொல்லிவிடலாம் நீங்கள் என்னுடைய நிலையிலிருந்து நீங்களும் கணித்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் முடியும் ஆமா ஏனைய மதத்தவர்கள் தன்னுடைய மத நூல்ல எவ்வளவு அன்பு காட்டுறான் போறான் போறதுக்கு எடுத்துட்டு போன நோக்கம் இவனுக்கு வரல என்னைக்கு தேவார சைவன் நம்புறானோ சைவன் அன்னைக்கு தான் சைவத்துக்கும் வாழ்வு இவனுக்கும் வாழ்வு என்று நான் சொல்லி என்னுடைய கருத்தை நிறை செய்து சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுல ஒரே ஒரு திருப்பாடல் எனக்கு தேவாரத்தை விட்டு அந்த அண்ட திருவாசகத்துக்கு போறதுக்கு கூட எனக்கு அவ்வளவு விருப்பப்படுறதில்லை ஆனால திருவாசகத்தை நான் ஒதுக்கி விடுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் ஆனா தேவாரத்துக்கு ஈடு எனக்கு அந்த அண்ட போவதற்கு எனக்கு இப்ப நாங்க கூட மேடையில் இரண்டு மணி நேரம் பாடினோமே ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு தேவாரம் வந்ததுன்னா திருவாசகம் ஒண்ணுதான் திருவாசகத்தை ஒதுக்கிவிட்டோம் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் தேவாரத்திற்கு ஈடு நாங்கள் அதை எண்ணுவதற்கு இல்லை எங்களுக்கு மாத்திரம் இல்ல எங்க முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் நாங்களும் அப்படித்தான் செய்தோம் நீங்களும் இதை பாடுறதுன்னு ஒரு நிலை வந்ததுன்னா உங்களுக்கு நீங்களும் அப்படித்தான் செய்வீர்கள் ஆமா அதனால சுந்தமூர்த்தி சுவாமியுடைய திருப்பாடு வந்து நாம் எண்ணுவோம் 不肯致意 திருப்புகலூருக்கு போனார் சாமி சிவனை கொஞ்சம் பொருள் கேட்டிருக்கார் எத்தனையோ ஊர்ல பொருள் கேட்டார் திருமுது கேட்டார் பன்னிரெண்டாயிரம் பொன் கொடுத்தான் சிவன் ஆமா கொஞ்சம் லஞ்சமா கொடுக்கல பன்னிரண்டாயிரம் பொன் கொடுத்தான் என்று வரலாறு இருக்கிறது அல்ல திருப்பதி காசுக்கும் கவலையே இல்லை நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன் கே டி சண்முன் செட்டியாரையோ அல்ல நித்யானந்த போய் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நான் கேட்டதே கிடையாது ஏ அதனால கே டி சண்மன் செட்டியாரையோ நித்தியானந்தையோ பாண்டிச்சேரி செட்டியாரையோ உதாசீனம் படுத்துறேன்னு அர்த்தம் இல்ல நான் அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல அதனால இவர்களை விழுவாக நான் எண்ணி விடுக்கிறேன் என்று எண்ணி விடாதீங்க எனக்கு வேண்டியதான் அவனை கேட்கிறேன் அவன் கொடுத்துட்றான் அந்த மாதிரி அவர் என்ன பண்ற சுந்தரர் அப்படித்தான் இருந்தார் போய் திருப்பூர்ல போய் சாமிய போய் கேட்டார் பணம் கொடுக்கல சரி என்ன பண்ணினார் சரி கோயில பாடிபிட்டு இந்தாண்ட வந்தார் தூக்கம் வந்தது தூங்கணும் நினைச்சார் அங்க இந்த திருப்பணிக்கு வந்து இந்த செங்கல் வந்து இருந்தது செங்கல் சுட்ட கல்லு அது கடந்தது அதை எடுத்து தலைக்கு உயரம் வச்சு தன்னுடைய சுட்ட அது போட்டு படுத்து தூங்கினார் படுத்து தூங்கி எந்திரிச்சாரு எிச்சு பார்த்து சுண்டை எடுத்தாக்கா இந்த செங்கல்லு ரெண்டு செங்கல்லும் ரெண்டு செம்பொன்னாக இருந்தது என்று வரலாறு ரெண்டு செங்கல்லும் செம்பொன்னு சொன்னா எத்தனை பவுன் இருக்கும் அதனுடைய விலை என்ன அவனுடைய மதிப்பு என்ன அதனுடைய மதிப்பு அப்புறம் பாத்துக்கலாம் கொடுத்தானே அவருடைய மதிப்பு என்ன அல்லவா கொடுத்தானே அவருடைய மதிப்பு என்ன அவன் கே கேட்டார் அவன் கொடுத்தா பாருங்க ரெண்டு செங்கல் செம்பொண்ணாக கொடுத்தான் என்று வரலாறு அப்ப ஒரு பதியவர்களை மனிதனப்பாடி வீணா கெட்டு போகாதீங்க நீங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான்ட பத்து பாட்டு எழுதி வைக்கிறார் கொடுக்க மாட்டான்டா நீ சாகுற வரைக்கும் உனக்கு சோத்துக்கும் துணிக்கும் குறைவே கிடையாது அவங்க எழுதிட்டு இத நமக்கு அதை படிக்கிற நமக்கு அப்ப பாண்டிச்சேரி கட்டி கேட்க வேண்டாமா கேட்க வேண்டியதில்லை இவனை கேட்டு வாங்கிக் கொள்ளுவோம் அந்த அந்த ஆணவத்தில் தான் அன்னையிலிருந்து எழுபத்தி ஒன்பது வயசு நான் இருக்கேன் நான் தேவாரம் படிக்காததுக்கு முந்தி நான் வேற பாத்துக்கிட்டு இருந்த போது நாலு முள்ள வேட்டி வாங்கினேன் ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டும் ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு போனேன் நாலு மழை வேட்டியில ரெண்டு ரெண்டு மூணு மழை துண்டு ரெண்டு எடுத்துட்டு வந்து எவ்வளவு ரெண்டு ரூபாய் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து நான் தேவரம் பாட ஆரம்பிச்சுக்க அதுல இருந்து நான் வேட்டிய விலைக்கு வாங்கறது இல்ல யாரோ கொடுக்கறான் கொடுக்கப்படான்னு நினைக்கிறவனும் இருக்கிறான் அவனை பத்தி நான் கவரப்பட யாரோ கொடுக்கறான் ரெண்டு வேட்டி கடிகிட்டே இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நீங்க வரலயும் குறைச்சல் இல்லடா அப்புறம் நீ சாகிற வரைக்கும் துணிக்கு குறைச்சல் இல்லடா சுந்தரர் சுந்தர வாழ்க்கை தம்மையே புகழ்ந்து திச்சையே பேசினும் சார்வினும் தொண்டர் தரிகிறா பொய்மையாளரை பாடாதே அவனை நீ பாடாதரா பாடாதேன்னா நல்ல பட்ட வர்த்தனமா எழுதி வச்சுக்க ஒளி மரபாக ஆமா பத்து பாட்டும் அப்படியே சொல்ற பத்து பாட்டுன்னு சொல்லுவேன் எனக்கு திருவாசனம் படிக்கணும் நேரம் அதனால நான் ஒரு பாட்டு மாதம் பத்து பாட்டுலையும் பாத்தீங்கன்னா அப்படியே வருகிறது அது இல்லையா ஆமா இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கும் யாதும் எயுறவில்லை இப்ப எல்கே முத்து செட்டியாருக்கு பணம் தேவையில்லை வேட்டி தேவையில அவர் இயற்கையில உனக்கார நாட்டுக்கோட்ட செட்டியார் சிவலோர் காத்து செட்டியார் நல்லா இருக்கட்டும் ஆட்சிதான் வருத்தப்பட போற இல்லையா இது எல்கே வந்து என்ன சீனியாசன் வந்து திருநாள் மொழியில மறையறதுக்கு இல்லையா அப்படி இறந்ததுக்கு அப்புறமா சிவலோகமும் காண அப்படின்னு சொன்னார் சாமி இதுல நமக்கு நம்பிக்கை தேவை இல்லையா ஆமா நான் பரிபூர்ணதா நம்பிட்டேன் நூத்துக்கு மார்க் நம்பிட்டே ஆமா புகழ்ந்து சார்பிலும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதை பொய்மையாளர் பேர் கொடுத்துட்டாரு பொய்மையாளரை பாடாதே எந்த புகழ் உற்பின் புலவீர்கள் இன்மையே தரும் சோறும் கூரை எத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சுகலோகம் ஆழ்வதற்கு யாதும் வயுறவு இல்லையே கொஞ்சம் சந்தேகப்படுறியா நீ சந்தேகப்படுறியாடா சந்தேகப்படாதே நிச்சயம் இப்படி ஒரு அபூர்வமான ஒரு திருப்பதியும் பத்து பாட்டு இருக்கும் இல்லையா அற்புதமான திருப்பதியை நான் நாள்தோறும் தவறாம சொல்ற பதிகத்தில் எதுவும் ஒண்ணும் ஏன்னா நான் தாகிற வரைக்கும் எனக்கு தோற்று போய் கேட்கப்பட்டாங்க ஆமா அதனால பதியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு என்று மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டி விட்டு நான் திருவாசகத்துல பாக்கி இருக்கிறதை நான் இன்று முடித்துக் கொள்ளாமனு நினைக்கிறேன் ஒரே நாளில் முடிச்சு விடாமத்தோடு நினைக்க ஆணவத்தை தட்டி தூக்கி அஞ்சு சொல்லும் போதுதான் அது முடியும் என்று சொல்லிவிட்டான் என்னுடைய ஆணவம் அடிபட்டு போச்சு ஒரே நாள்ல ஏழு மணி நேரத்துல இந்த திருவாசகம் பூரா பாடி காட்டின எத்தனையோ தடவை நூற்று கணக்கான தடவை ஆனா இங்க வந்த அடிபட்டு போச்சு இல்லையா ஆமா குமரகுருவர் அடிகள் முருகனுடைய அருள் பெற்றவர் தருவபுரத்துக்கு வந்தார் அந்த சன்னிதானத்தை பார்த்தார் வாக்கு தடைபட்டு போய் ஆமா முருகனை கேட்டார் குமரகுரிகளார் நான் உன்னுடைய அருள் பெற்றாலும் எனக்குன்னு ஒரு குருநாதன் தேவையே எனக்கு ஒரு குருநாதனை கொண்டு வாக்கு எங்க தடைபடுகிறதோ அவன்தான் தான் குருநாதன் சொல்லிவிட்டான் முருகன் இல்லடா நான் சொல்றேன் சொல்லிருக்கலாம்ல சொல்லல தருவபுரத்துக்கு வந்தார் அங்க வந்த தான் கவிஞன் என்ற ஒரு எண்ணமும் தான் முருகனுடைய அருள் பெற்றவன் என்ற எண்ணமும் அவருக்கு அடியோடு இல்லாமல் போய் ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்ற அளவுக்குத்தான் அவர் இருந்தாரே தவிர பொருளின் உணர்ச்சியாக அவர் இல்லை தருவரம் அடத்து மகா சனிதானம் நாலாவது கீழே விழுந்து நீதான் எனக்கு குருநாதன் அவர் தான் அவர் உபதேசம் பண்ணினார் அந்த குமரகுருபுராடிகளுடைய பரம்பரையில திருப்பதாழ் மடம் அதனாலதான் இப்பவும் திருப்பநந்தாழ் மடம் வந்து தருமபுர மடத்துக்கு சிசியர் மடம் அந்த மாதிரி கிடையாது அதனால அது திருவாசனம் படிக்க வேண்டும் இன்னைக்கு நான் படிக்க தொடங்குவது எழுச்சி முதலே நம்ம படிச்சுட்டோம் உங்களுக்கு நிறைவு நம்ம இது படையெடுச்சின்னு என்பது இரண்டு பாடல்களை கொண்டது நான் ஒரு நாள் இந்த இருபத்தி அஞ்சாவது மகாசனிகளத்துல அவர் கூட திருக்குற்றால போனேன் அவர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் மகாசனிகள ஈடுபாடு மாத்திரே இல்ல தேவாரம் பாடுறவனுக்கு கை நிறைய கொடுத்து பார்ப்பார் ஆமா அவர் இப்ப இல்ல நான் புகழ்ந்து சொல்றதுனால அவர் என்ன என்ன என்ன பண்ண போற கை நிறைய கொடுத்தவர் எனக்கு அவர் அவர் கூட போனேன் அப்பதான் இந்த பைபாற்று பால்ஸுக்கு போற இடம்னா காடா இருக்கும் இப்ப கொஞ்சம் நாடாக ஆகிவிட்டது சாயசி ஆறு மணி இருக்கும் அந்த காட்டு பகுதிக் நிறுத்திக்கிட்டு ஏ சாமிநாதன் இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட சாமி அப்படின்னு ரெண்டு காவி வேட்டியை என் கையில காவி வேட்டி குடுத்து அதோட கொஞ்சம் பணமும் கொடுத்து இத எடுத்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள போய் கொண்டே இருந்தீன்னா ஒரு சாமியார் இருப்பார் அவரை பார்த்து இந்த வேட்டியும் பணத்தையும் கொடுத்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பொழுது போன வேலை பாத்துக்குள்ள போய் சொல்ற என்ன பண்றது நான் அவர்கிட்ட வேலைக்காரன் போய்தான் தீரணும் இல்லையா ஆமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டேன் காட்டுல பின்னால பாத்துக்கிட்டே வந்தேன் ரோட்ல நிக்கிறாங்களே ஏன் பயம் பாத்துக்குள்ள போனேன் அந்தாண்டு போன உடனே ஒரு சின்ன கொட்டை கை சரி சாமியாருங்க தான் இருக்காரு போடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு உள்ள போறேன் போய் பார்த்தா சாமி சாமின்னா எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் ஏன் யார் அது யார் அது கேக்குது பார்த்தா எனக்கு இந்த கொட்டைக்கு அண்ணன் பாட்டா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி அள்ள ஒரு பெரிய பள்ளம் இருக்கு கிணத்துக்கு பள்ளம் எடுக்கிற அந்த மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ள உட்காந்துருக்கற போல சாமியார் உட்காந்து அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காரு யாரது அப்படின்னு கேட்குறேன் கீழே அந்த இருட்டில் ஒரு பெட்ரூம் லேம்பு ஏறிது ஒரு ஏணி இருக்கு யாரு அப்படின்னா நான் தருவர மடத்திலிருந்து ஓதுவாறு வந்திருக்கிறேன் சாமியை பாக்கணும் இந்த ஏனி வழியா கீழே இறங்கி வானார் இருட்டு வேலை காட்டுப்பகுதி பள்ளத்துல பத்து பதினஞ்சு அடி கீழே இருக்கிறார் அந்த ஏனி இறங்கி வர சொல்ற நான் என்ன பண்ணுவேன் மெதுவாயுல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போனேன் அந்த லாம்ப தூக்கி விடு அப்படின்னா தூக்கி விட்டேன் தூக்கி விட்டது பாத்தா ஒரு கிழவர் சாமியார் உட்கார்ந்து இருக்கார் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல இருக்கும் என்ன விட என்ன விட வயசு நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முந்தி போனேன் நீ ஓதுவாரா அப்படின்னு கேட்டார் ராமன் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாரு தருவர சன்னிதானம் ஆமா நல்லா இருக்காங்களா அப்படின்னா இங்க நாட்டு இருக்கிற சாமியாரும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சாமியார் நல்லா இருக்காரான்னு கேக்குறாரு கடவுல நல்லா இருக்காங்க ரெண்டு காவி வேட்டியும் கொஞ்சம் சுட்டும் கொடுத்து உங்கள்ட்ட ஏன் சுட்டு கொடுத்தாரு எனக்கு காவி வேட்டி வேணா வாங்கிக்கிறேன் அப்படினாரு என்னமா சாமி குடுத்தாங்க சரி அப்படியே வை அப்படின்னு சொல்லிட்டு போது வராணி ஒரு பாட்டு சொல்லு அப்படின்னாரு ஏதோ ஒரு பாட்டு சொன்ன சிறுவாசன் ஒண்ணு சொல்லு அப்படினாரு ஒரு திருவாசன் சொன்னேன் இன்னொரு திருவாசன சொல்லு அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு சொன்ன சரி சிறு படையடிச்சின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தெரியாது சரி அந்த விளக்கு கிட்ட ஒரு சிறுபாசனம் இருக்கும் பாரு அப்படின்னா பூமியிலே பத்தடியும் கீழே பதினஞ்சு அடி கீழ தவத்தில் இருக்கிற ஒரு சாமியார் சிறுபாசனம் வச்சு எடுத்து உட்கார்ந்துருக்க என்ன பண்ணுவேன் அந்த திருவாசனத்தை பிரிச்சுப்பார் அதுல படையெடுச்சுன்னு ஒரு பகுதி இருக்கும் அதை எடு அப்படின்னா சிரமப்பட்டு எடுத்தேன் எடுத்த பாடு ரெண்டு பாட்டு தான் இருக்கு ரெண்டு பாட்டையும் பாடு இது ரொம்ப நல்ல பாட்டு தினந்தோறையும் நீ சொல்லிக்க உனக்கு நல்லதுன்னா அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையில இருந்து இந்த ரெண்டு பாட்டையும் நாங்க சொல்ல தவறதே கிடையாது மாவன் குடை கவிவில் ஆனால் இப்ப அடையப்பூர் ஊர் கொள்வோம் நாம் மாயப்பொழிவாராவே நான் சூசி தந்தி பக்தர்கள் சூழப்போகி திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் செல்வங்கள் துறந்த ஒரு முனிவர் பதினஞ்சு அடியின் கீழே தவம் பண்ற ஒருத்தர் சிறுவாசகத்தில் திருப்படி தெரியுமா உனக்குன்னு கேட்கிறாருன்னா அவர் தவத்தை விட சபம் பண்ற இடத்தை சிறுவாசகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கடவுளை கடவுள் இல்லையா நம்ம மதத்துக்கு திருவாசகம் அப்படி ஒரு தெய்வீக நூல் என்பதை உங்களுக்கு நினைவுற்றுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் திருவாசகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் சிறுவாசகம் பாடுவீங்க ஆனால் அது எப்போதுமே உயிர் நூலாக கொள்ளுவதில்லை உயிர் நூலாக கொள்ளணும் என்பதற்காக நினைவுற்றுறதான் வினை இரண்டும்ுகி பொ செய்கேன்ோ அோ பாடுகோ பாடுவோ பார்க்கோ பரம்பரானே பெரிய ஆர்த்தமானே அர்த்தம் தாங்கி ஆளுவன் செய்த பிழை தேவனியே கைதோடுவேய்பரிகேன் பையகத்தி இருந்துரையும் என் சிந்தனைக்கே போர்தான் பெருந்துரையும் இரண்டும் பேரறுத்துறப்பே மேய பெரு கருணையாள அனைத்து உறகும் இருந்து உரையும் என் நெஞ்சத்து என்று சித்து என்னை ஏற்றும் பிறப்பருந்தும் வந்து என் அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு தேர் அருளால் ஓக்கும் மருந்து திரவா பேம் வந்து பாராவளி அருளி வந்தியல்கு மாறிந்தி ஆறாவது அமைந்தார் பெருந்துடையான் பெருந்தூர் மொழி யாவர்க்கும் மேலாம் அளவிலால் சீருடையான் யாவர்க்கும் சீடம் அடியே யாவரும் பெற்று அறியா இம்பத்துள் வைத்தாக்கு செய்ய திருமான் மக்கள் ஏன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றி ஒடிந்ததே வரும் காலா சிவபெருமான மாவேரி மையகத்தே வந்து விந்த பார் வந்திக்ககத்தே இன்பம் மிகவும் இந்து என்னையான் தான் இடையிலேயே சிந்தித்து இருந்து இறந்து இறந்து கொள் நீங்க எல்லாம் இருந்தால் பெரு பெருந்தருளையானவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கு இருலகத்தில் எஞ்சானும் துன்புல வருத்து கோதில் அன்பவைக்கு முறையான் என்னுடைய இன்றைய ஊராகக் கொண்டான் வந்து கட்டாயமான்றையும் மாதையரும் கட்டா தடைய தொண்டாக கொண்டருளும் கோகையில் கோபாசி நின்று வேண்டாமோ கைமாறு முறை வெள்ள பறியின் மேல் வந்த வள்ளல் பெருந்து பெருந்து வாழ்த்து விடுங்கள் உங்களுடைய பிறப்பு அருந்துவிடும் நான் சொன்ன பிள்ளைங்களா படிக்கும் போது நினைச்சேன் சொல்றாங்க பிறவிய நல்லா காத்துக்கு நல்லா சந்தோட்டமா குடும்பத்தில் இருக்கிறத விட அப்படின்னு நினைத்தேன் நான் ஒரு காலத்தோடு நினைச்சது உண்டு இப்ப நினைக்கிறேன் சாமியே இனிமே பிறப்பே வேண்டாம் அப்பாண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் தான் இனிமே வேண்டாம் இனிமே பிறகு வேண்டாம் காரைக்கால் அமையார்தான் அப்படிதான் வேண்டாம் இல்லையா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உண்மை என்றும் இரவாத இந்து அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் போது அடியும் இருக்க அப்படி ஒரு பிறவி கொடுத்துட்டீங்க இப்ப நான் நினைக்கிறேன் போருண்டா தாணி வேண்டவே வானண்ட அப்பா என்னோட ஒழிச்சு கட்டிவிடு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் வயசானா அப்படித்தான் நினைப்பீங்க போல இன்னைக்கு இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க போரும்டா அப்பா போரும் போரும் அப்படின்னு சாமி அப்படித்தான் சொல்றேன் வாழ்த்து விட இவருடைய பிறவி காடு கெட்டுவிடும் அப்படின்னு வேடம் கடலில் வாழ்ந்தார்கள் கல்வினையை மாய்ப்பாரம் எட்ட தருவாரும் அவரை சென்று கண்டுள்ள பெரும் அரசை மண்ணின் மொழியானோடு உத்தர கோஷம் எங்கள் வண்ணி அடியாதிருந்தவரே காணும் கரணங்கள் எல்லாம் பேரின் பகல வேணும் அடியார் பிறப்பகலும் பெரியாது எங்கே பெருந்து எங்கும் பெரியாது வாயாரங்களே இலக்கீதமாம் பேசி என்று நல்ல மருந்தினி என் மனத்தை வைத்து திருவாடிக்கு அறுபத்தி சில்லை பதிகமா என்ன பாடியிருக்காரு விஞ்ஞான சம்பந்தம் தான் பிறந்த ஒரு அறுபத்தி சில்லறைக்கு மேலே பதிகம் அதே மாதிரி திருவாமூர்ல பிறந்தார் திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு பாட்டே இல்லை பசுபதி திருவிருத்தம்னு ஒன்னு இருக்கு அது அந்த ஊருக்கு பாடி இருக்க கூடும் என்று நினைக்கிறார் பாம்பரை பூசி தரையில் புரண்டு நின் தாழ் பரவி ஏம்பரிப்பார்க்கு இறங்கு கண்டாய் இருங்கும் காம்பரைக்கும் பனைத்தோழி கதிர்பூள் வனமுளிமேல் பாம்பரைக்கும் சடையா எம்மையாளும் பசுபதியே அங்கிருக்கிற சுவாமியினுடைய திருநாமம் திருவாமூர்ல பசுபதிநாதர் பேர் இந்த திருவருத்தம் அங்க பாடியிருக்க கூடும் ஐயப்படுகிறார்களை தவிர நிச்சயமா சொல்ல முடியுது ஆனா திருவதிய வீரச்சாத்துக்கு நிறைய பாடியிருக்கிறார்கள் சாமி அருள் பெற்ற இடம் திருநாசமுந்தர் பிறந்த ஊரும் அருள் பெற்ற ஊரும் ஒரே இடம் திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமு அருள் பெற்றதும் திருவதிய வீரத்தான திருவதிய வீரத்தாளத்துக்கு நிறைய பாடி ஆமா uh hey. கொஞ்சம் தப்பா இருக்கலாம் நிறைய பதியும் பாடி இருக்க அதே மாதிரி சுந்தரர் பிறந்த திருநாவனூர்ல அதுக்கு ஒரே ஒரு பதியும் தான் பாடிக்கால் அடியேண்ட நாள் சபை வன்மைகள் பேசிட வன் என்பது ஒரு வாழ்வு தந்தார் உண்மைகள் பேசவும் போக உணர்த்த நன்மையினா இடம் நம் திருநாவனூரே அப்படின்னு ஒரு திருப்பதி கோவலன் நான்முகன் என்று தொடர்ந்து திருப்பதி பிறந்த ஊருக்கு ஒன்னே ஒண்ணு படிக்க அதே திருநாவல் ஊருக்கு அவர் அருள் பெற்ற இடம் ஒரு பதியம் படிக்க அந்த ஒரு பதியத்துல ஒரு நீதி சொல்றார் சாமி சிவனுக்கு என்ன தொழில் தெரியுமா யாரும் அவனை வணங்குகிறார்களோ அவனுடையெல்லாம் தீர்த்தல் தான் அவனுக்கு தொழில் அப்படின்னு நமக்கு நினைவு விட்டுற நீ பாலாபிஷேகம் பண்ணு பஞ்சாவிரதாபிஷேகம் பண்ணு எனக்கு சக்கர பங்கல் போட்டி நிகழ்ச்சியம் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் தேவார சிறுபாசனத்தில் மிகவும் குறைவு அதனால பாலாபிஷேகமும் பஞ்சாவிரதாபிஷேகமும் அத்தனையும் அவர்கள் வெறுத்துவிடவில்லை அதனாலதான் சொன்னார் நமக்கு அர்ச்சனை பாண்டே ஆகும் அதனால் சொத்தமிழ் பாடுகள் சொன்னாங்க என்ன அர்ச்சனை பண்ற குடும்பத்தில் பிறந்தவர் சுந்தரர் அதனால அதை நினைவுற்றார் அவர் விட எனக்கு பாட்டு தாண்ட தேவை பாடும் அதைதான் ஒரு பாட்டு இது பங்கை பங்கா வியாபார சிறுபாசகத்துல நிறைய நீதி சொல்லப்படுகிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க அதற்காகவே என்ன பண்ணிருந்தேன் பிரியாண சம்பந்தம் சொன்ன அறவுரை அப்படின்னு ஒரு கேசட் பாடு திருநாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டக அறவுரைன்னு ஒண்ணு பாடுங்க திருநாவுக்கருத்தர் பாடிய திருநேரிசி அறவுரைன்னு ஒண்ணு பாடு வெளி வந்துருக்கு எல்லாம் வெளிவந்திருக்கு திருநாவுச பாடிய குறுந்தொகை அறவுரை ஒண்ணு பாடியீர்கள் எத்தனை வியூல அந்த தேவாரங்களை பாடிபட முடியுமோ அத்தனையும் செய்து ஆமா குறுந்தொகைன்னு ஒரு அற்புதமான பதிகுதி ஆயிரம் பாடல்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் பாடி வைத்தார்கள் ஆயிரமாவது நாங்க நினைச்சோமா அவரை இல்ல ஆமா திருக்குற ஒரு பாட்டு நினைச்சு பாப்போமாட்டை அறவரை சொல்றாரு செல்வத்துக்கு செல்வம் வெறுக்கை அப்படி எல்லாம் வரும் துறவிகள் வெறுத்ததுனால வெறுக்கை என்று வேறு துறவிகள் காச விரும்ப இல்லையா நான் ஒரு நாள் இதுக்கு போன என்ன திருவண்ணாமலைக்கு அந்த ஒரு சாமியார் என்ன பண்ணாரு கோபுர வாசலில் கண்ணை மூடிட்டே உட்கார்ந்து இருந்தாரு பறவங்க அந்த ஒருத்தன் பத்து ரூபா போட்டான் ஒருத்தன் நூறு ரூபாய் போட்டான் காசு தலையில கொட்டினான் அவர் அவர் வேலையெல்லாம் இனி எல்லாம் ஒரே காப்பு மயமா கிடக்கு அவர் திரும்பியே பார்க்கல நான் அந்த அந்த பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த சாமியார் எப்பதான் எந்திரிக்கிறாரு பார்க்கலாம் அவனு உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளைக்குழிச்சு அப்புறமா அந்த சிவத்தியானத்திலிருந்து முடிச்சு பார்த்தார் முடிச்சு பார்த்தா உடம்பு மேலெல்லாம் ஒரே காசா கிடக்கு வார் எரிஞ்சார் அவர் ஆமா என் கண்ணார பாத்தெருமான் சொன்னார் பிறர் கொடுத்த காசை குளத்தில் எரிந்தேன் கேளியில் எரிந்தேன் அப்படின்னாரு நான் பார்க்கல இந்த சாமியார் எரிஞ்சதை நான் பார்த்தேன் ஆமா என்ன பண்றேன் எந்த புற்று எந்த பாம்பு இருக்குமோ அதான் வள்ளர் பெருமான் சொன்னார் நீ கொடுத்த குணத்தை எரியலேன் பிறர் கொடுத்த காசை எல்லாம் எரிந்து விட்டேன் கிணத்தில் எரிந்தேன் தேனியில் எரிந்தேன் குளத்தில் எரிந்தேன் குட்டையில் எரிந்தேன் வள்ளற்பெருமான் அப்படி எரிஞ்சிருக்கார் எரிஞ்சேன் எழுதி வைக்கிறார் வள்ளற்பெருமான் கணக்குன்னு ஒரு வழியை வகுத்து கொண்டாலும் வகுத்துக் கொண்டதற்கு ஆதாரம் சரி ஆமா அது இல்லைன்னா அவருடைய நெறி பாழ்பட்டு போயிருக்கும் அதற்கு ஆதாரமாக அந்த திருவறுப்பா கிடைத்து விட்டது அந்த நெறி நிறைத்து விட்டது அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்க ஒரு கூட்டம் இருக்கு எது ஆதாரம் இதுதான் எது ஆதாரம் பன்னீர் திருமுறைகள் ஆமா நமது முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான் இன்னைக்கு ரேடியோ சேனல்ல வந்து துதிப்பாடல் போடும் போது வேற்று மதத்தம் எல்லாம் இன்னைக்கு எழுதின பாட்டு தானே பாடுறான் ஆமா நீ கவனிச்சு பாருங்க எழுதி பாடத்தான் அவனா எழுதி கட்டி பாடுறான் நமக்கு அது தேவையா நமக்கு அது தேவையா இல்லையா ஆயிரம் ஆயிரம் பாடங்களாக எழுதி வைச்சு இருக்கிறார்கள் எண்ணி இல்லவா ஆமா அந்த மாதிரி அந்த அது வெறுக்க அத சொ மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும் நாட்டுும் நானிலீர் நானிலீர் தான் வெக்கம் கெட்டவனே அர்த்தம் நம்ம பார்த்தோம் சொன்ன நீ வெக்கம் கெட்டவனே இல்லாத சொல்லி ஏண்டா அந்த காசை சம்பாதிக்கிற ஏ சம்பாதிக்கிறேன் நேர் வழியில சம்பாதிச்சாலும் பரவாயில்ல இந்த கோணல் வழியில சம்பாதிக்கிறான் பாருங்க ரொம்ப சந்தோஷம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் போனால் வழியில வந்து oui. சந்தோஷம் இந்த கோணல் வழியில சம்பாதிக்காது இல்லையா கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே பாட்டுப்பள்ளி உள்ளான் கடல் சேர்மினே அந்த சேர்ந்த சொல்ல மாட்டேடா நீ அப்படிங்குற இப்படி நீதி அந்த அப்ப தமிட்ட நிறைய வண்டி வண்டியா வருது என்னமோ இப்ப நான் தேவாரத்தை பாடிக்கிட்டே வரும்போது இந்த நீதிகள் தான் என் கண்ணுல நிறைய படுகிறது என் எட்டத்துக்கு பாடிவிட்டு இல்லையா ஆமா ஆக அப்படி இந்த திருவாசகத்திலேயே அப்படி நிறைய வருகிறது அடுத்தது திருப்படையாட்சி என்று ஒரு அவங்கடல் கலந்து கடித்தே காரிகாரிடம் வாடினவாறு படித்தது மாறாரு மண்களில் வந்து பிறந்திடுவாறு பறந்துடும் இணைந்த கலந்ததுமாக காரணமாகும் அநாதிகுணங்கள் கருமாக நன்றி எது என வந்த நடுக்கம் கடந்தனாகாதே நாமும் மேலாம் அரியார் மனே வல்ல நல்லூருமாகாதே பரா முது எுவதாகாதே ஏனுடைய என்னை ஆண்மநாயகம் என்னங்கள் மறிந்துருவாக தாமரையாய கருந்தில் வந்த பராவமுது ஆகாது அந்த அகண்டமும் நம் அகப்படுமாக ஆதி புதற்பரமாயத்துடன் அசுவாய் மடவார் இடானவை இந்திரஞ்சம் இடமான சுயர் என்னுடைய நாயகம் எதிர்படுமாயிவே என் அணியார் முன்னாகம் அழைந்து என்னை இம்மா கருணைக் கடலின் தேர்வு ஆடுமாகாதே நன்மணி நாகம் முடங்கியாகாதே அணிவித்தரும் நல்ல வழ மாமரையும் மாபரையும் அறியா மறக்கூடாதும் பணா இன்னியல் செங்கணிய என்னைடன் பெருமான் அருண் கீதம் எழுந்தவுடன் பெறுகிறேன் மண்ணி நிர்மாயை மதித்து மயக்கருமாறும் அரிய மரத்தும் கட்டிலும் அனட்சும் வந்த கலக்கருமா காதல் அடியார் மனம் இன்று கழித்து அலி ஆன வந்த பிணக்கமாக அநேக பவங்கள் பிழைக்காகிய என்னை உடை பெருவான் அருள் நீலம் எழுத பெறுவேன் பொன்னியலும் கைகள் உமளை மாதவர் கைகள் கருத்தில்ப்படுமாகபுரங்களும் இன்பம் திகழ்ந்து ஆகாதே அடியில் தரப்பில் தரைப்படாகாதே சாரியோ எவன் தரைப்படுமாகாதே தாக எம்மாகாதே என்னை முன்னாருடைய இதம் என் அக்களும் சூமணியோசை சுவைந்தமாகாதே உள்ளம் மல்லிய சோதி சுடர்ந்தமாகாதே albayam param paramam param paramam thalaiyaala haraam bhavandai parandhuugaade billiyal nannudala mayil indru vilaindhuugaade vinnavaroo ariya devathu bolu எாத என்னுடமானவை எய்திரு எங்கள் ஆலய அருளம்பெரிய தங்கு திரண்டு புரும் போசை தழைப்பதாரே சாதி விடாத புலங்கள் நம்போடு தனித்திடும் go godide godebon aye adai kiduga saha முதல்ல பாண்டி நாட்டுக்கு மேல இருந்திருக்கும் அங்க போய் ஒருத்தனை கேட்டார் என்ன கேட்டிருக்க நல்லவளையே அப்ப இருந்திருக்க எனக்கு மதநூல் திருவாசகம் இப்ப இருக்கிறவன கேட்ட அந்த வார்த்தையே வந்திருக்காது நூல் அத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே அதை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்படி சொல்லிட்டு தமிழ் படிச்சுட்டு இந்த சிறு வாசகத்தை படிச்சு அவர் சொல்றாங்கொற்பொழிவுகள் தருமபுரமதி மடம் பிரச்சார நிலையம் இருக்க அதுல நான் தேவார ஆசிரியராக ஒரு பதினேழு ஆண்டுகள் இருந்தேன் அப்ப நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது நடக்கும் கழப்பாக்கம் சோமசுந்தரம் செத்தியா இருந்து ஒருத்தர் வார வாரம் சொற்பொழிவு இருக்கும் தேவார சிறுபாசகத்தை பண்ணி இருக்கிற முறையே அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொன்னவர்களை நான் பார்த்ததே கிடையாது ஆமா இந்த சைவ சமய பக்தஜன சபைன்னு ஒண்ணு இருக்கு இல்லங்கோட்டத்துக்கு பக்கத்துல அத ஸ்தாபனம் பண்ணவர் கயப்பாக்கம் சதாசிவச் அவருடைய தம்பி பின்ல இந்த கயப்பாக்கம் சோசும்புரிஞ்சியார் தேவார திருவாசகத்துக்கு இணையாக வேற ஒரு நூலை அவர் வாயிலான சொல்லவும் மாட்டார் துருங்க சொல்லப்போனா நான் வேலாயுத ஓதுவார்ட்ட படித்ததை விட அவர்கிட்ட நான் நிறைய கேட்டதுதான் எனக்கு ஊறி போயிடு தேவார திருவாசகத்தோட வேற ஒரு நூல் கிடையாதுன்னு சொல்லிவிடுவார் அவர் எதுக்கு எடுத்தாலும் தேவாரத்திலிருந்தே திருவாசகத்திலிருந்தே பன்னீர் திருமணிலிருந்தே எடுத்து காட்டுவார் அப்படி ஒரு பெரியவர் கைப்பாக்கம் சோமசுந்தரன் சேத்தியார் அப்படின்னு அவருக்கு பேர் அப்ப என்ன பண்ணிட்ட இந்த தமிழ் படிச்சிருக்கு இந்த திருவாக்கியத்தை படிச்சு பார்க்கணும் சொல்லி தமிழ் படித்தார கொஞ்ச நாள்லயே தமிழ் படிக்க தெரிஞ்சு போச்சவரு தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருவாசகத்தை எடுத்தார் எடுத்து நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வடிவமாக இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்றான் அவளும் பொருந்தெரிஞ்சுக்கிட்டார் நாதன் தாழ்வாழ்கள் அவருடைய திருவடி வாழ்கள் வாழ்த்துற சரி இப்படி ஒவ்வொரு வரியா பொருள் பார்த்துக்கிட்டே போறான் தனக்கு தெரிந்த வரையிலும் அப்படி இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கள் வந்தது அடுத்த வரி தண்ணி இமைக்கிற நேரத்துல கூட உன்னை மறந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் எந்த சிலாரா ஏ அப்பா திருவாசகத்தை கீழே வச்சுக்கிட்டான வச்சுட்டானா அந்த ஜீப் அப்படின்னு வரலாறு சொல்றாங்க அப்புறம் தான் திருவாசகம் பூரா படிச்சு அத ஆங்கிலேயத்துல திருப்பி லண்டனுக்கு எழுதி லண்டன்ல இருந்து பதுப்பிச்சு வந்துதான் அந்த ஜீப் பதுப்பிட்டு அவதான் தன்னுடைய சமாஜிலிருந்து இவன் ஒரு தமிழன் தூங்குகிறான்னு எழுதி வச்சு இல்லீங்களா தெரியுமா ஆமா அவ சமாதியில இங்க ஒரு தமிழன் தூங்குகிறான் எழுதி வைக்க சொன்னாரி பொம் அது ஒண்ணு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு பெரியவர் டாக்டர் உவே தாமநாதையுடைய குருநாதன் டாக்டர் ஊவே மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர் சொல்லவே மாட்டார் வாயில வரவே வராது அப்படின்னு சொல்லுவார தவிர குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு கணவனுடைய பேரை சொல்ல கூடாது குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு சில பேர் அஞ்சுவார்கள் இல்லையா இன்னைக்கு கணவன் பேரை கூட சொல்றாங்க கணவன் பேரை சொல்லிய கூப்பிடுறா இன்னைக்கு ரொம்ப பேரை நான் பாக்குறேன் ஆமா ஏ சீனா அவங்க வாடான்னு கூப்பிடுறதுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு சீரட படிச்சவன் வாடான் கூப்பிடுறா சுந்தரம்ப பிள்ளை ஒரு பெரிய பணக்காரருக்கு தமிழ் சொல்லி இருந்தது அந்த பணக்காரர் அப்பெல்லாம் கார் கிடையாது குதிரை வண்டி அந்த குதிரை வண்டியில அவரோட ஏறிட்டு தினந்தோறும் திருச்சிலபுரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சிரபுரம் திருச்சிரபுரம் மகாவிணா மீனாட்சிரம் பிள்ளைன்னு பேரு அவர் கூட குதிரை வண்டியில திருவானக்கா வந்து திருத்தம் பண்ணிட்டு போவாராம் பிள்ளைவாழ் இந்த பணக்கார சொன்னானா ஐயா திருவாதகத்துக்கு ஒரே எழுதுங்க ஆகட்டும் அந்த பணக்காரன் ஒரு நாள் இந்த உங்களுக்கு தெரியும் காவிரியின் ஆற்றை கடந்துதான் திருவானைக்காக போகணும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்தா கா கடந்து திருவானைக்காக போட்டியார் கூட அவர் இந்த குதிரவண்டியில வரும்போது ஐயா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் திருவாசகத்துக்கு பொருள் எழுத்த எழுதலையும் கேட்டார இந்த ஒரு தடவை அணி திருவாசகத்துக்கு ஒரே எழுதுன்னு சொன்னா உன்னுடைய தயவும் தேவையில்லை நான் இந்த ஆப்ல விழுந்து உயிரை விட்டுடுவேன் தெரியுமா திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா ஆமா உணர வேண்டியதை தவிர எழுத முடியாது இப்பதான் எழுதினாங்க காசு பிள்ளை எழுதியிருக்க சித்தவானந்தா எழுதியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு இருக்கு காசு பிள்ளை எழுதியிருந்தது வச்சிருந்தேன் காணாபிடுத்து சித்தவானந்தா எழுதினது இருக்கு தண்டபான ஜெய்சுவர் எழுதினது குறிப்புறையோட ஒண்ணு இருக்கு பெரிய வெறு உரை ஒண்ணு இருக்கு அதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னு பாக்குறோமோ அது கிடைக்கல இப்ப பண்டாய நான் அதுக்கு எழுதாமையே விட்டு இருக்காங்க நமக்கு எது தேவை எடுத்து பாக்குறமோ அது கிடைக்கல எழுத முடியாம விட்டார்களா எழுத கூடாதுன்னு விட்டார்களா என்பது ஆக நிர்வாகத்தை படிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கே அழத்தோணுது கொஞ்சோண்டு பொருள் தெரியுது அதை சொல்ல முடியல உள்ளத்துக்கு மாத்திரம் அந்த பொருள் தெரியுது இல்லையா அதான் பள்ள பெருமான மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து பாடுங்க நான் பாடுங்கான்னு அவர் சொல்லல அதுக்கு முன்னாடி ஒரு பதம் போட்டார் நான் கலந்து பாடுங்க பாடிட்டார்கள் எனக்கு அளவுக்கு அளவுக்கு தான் இருக்கிறேன் தெரியல நான் கலந்து பாடுங்கலந்து பால் கலந்து தெழுங்கனி தீஞ்சுவை கலந்து இன்னொரு கலந்து அந்தாண்ட சொல்றார் இந்த செழுங்கல கருப்பஞ்சாத்திலே தேன் கலந்து பால் கலந்து அல்லாண்ட இன்னொன்னு சொல்ற கலந்து என்னுடைய ஊன உயிர் கலக்க எனக்கு தெரியல ரொம்ப பேருக்கு தெரியல வள்ள பெருமான தெரிஞ்சுதல் என் ஊன் கலந்து திருவாசகத்தை கேட்ட உடனே புலியும் கூட அப்படியே சிவாயணம் உட்கார்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறார் ஆமா மெய்யான காத்தபூர் அப்படின்னு எழுத திருவாசகம் அப்படி ஒரு உயர்ந்த நூல் என்று நெக்கும் மதிக்கிறார்கள் ஏன் சொல்லலாம் பூரா பாடத்துல சமந்தர பூரா அப்பர் பூரா சுந்தர பூரா பாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் நிறைய வெற்றி பெற ஆயிடுச்சு ஆயிரக்கணக்கில் போயிடுச்சு காரணம் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவர்கள் இழுக்கிறது ஆமா அந்த சொல்ல தெய்க சக்தி பொரு தெரியதா தெரிய பத்தி கேள்வி கிடையாது தேவேந்திரன் பொன்னால சிவலிங்கம் செய்து பூஜை செய்தான் இன்னும் யாரோ என்னென்ன மாதிரி சிவபூஜை செய்தார்கள் இருக்கு எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க ஆமா மணியினாக சிவபூஜை செய்தவர்கள் சந்திரத்தினால சிவபூச சிவலிங்கம் செய்தவர்கள் இப்படியெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல அப்படி அந்த சிவபூசை பண்ண முடியாதவர்கள் திருவாசகத்தை வைத்து அதுல ரெண்டு பூவை போட்டா சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை பூஜை செய்தது போல என்று கருதினார்கள் அதனால்தான் திருவாசக பூசை என்று சில பேர் பண்ணுகிறார்கள் சில பேர் பண்ணிருக்கு முறையும் தினந்தோறும் பூசை பண்ணுகிறவர்களும் உண்டு அதுல நானும் ஒருவன் ஆமா பன்னீர் திருமுறை பூஜை பண்ணாத நாளே கிடையாது அதிலிருந்து ஒரு திருப்பதியம் சிலந்தோறும் இரண்டு பதியமோ பத்து பதியமோ படிக்காமல் இருப்பதும் இல்லை இருக்கிறார்கள் ஆனால் அத விளக்கமாக பரிபூர்ண அன்போடு அது வெளிப்படல அவ்வளவுதான் ஏதோ செய்கிறார்கள் அந்த மட்டியாவது நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத நான் நினைவுத்திக் கொள்வது அடுத்து ஆனந்த மாலை என்ற ஒரு பங்கு இந்த படத்துல பொருள் நமக்கு கொஞ்சம் விளங்குது பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சொல் பதம் வந்து நம்ம உயிரை உருக்க விடுது நம்ம முதுகு நமக்கு தெரியாவிட்டாலும் நம்ம முகம் நமக்கு நல்லா கண்ணாடியில தேவை பண்ணி நல்லா பவுடர் போட்டு ஒரு பொட்டு வச்சிருக்கு வந்து அந்த மாதிரி என்னால் அறியா படம் இந்த பதம் நம்மள உருக்கி விடுது யான் அது அறியாதே கட்டே உன்னால் ஒன்றும் குறைவில்லை அடிமைக்காரே முன்னால் உன்னை படிந்து ஏற்றும் பழைய அடியாருடும் கூடாது என் dilamndi donndi kereve arivndi dorindave koottattai thulangu thulputadhele maamukatti vadimaatti mara ulaga neriyara olam gaatti aathani udiyeginnu koottale கெடுவேடிலாதிகொண்ட படுவேல் படுவதெல்லாம் நான் பட்டாசி பயிருந்தேன் கொடுமத்தான் பார்த்தா குருமணி பார்த்தும் ஊர்மணியே வருவாய் இருந்தாலும் ஒளிந்தங்கோ எங்கள் நாயகமே தருவானி தாராது ஒழிந்து கவலையாய் நாயே கடிந்து போவே போவேனோ நம்பி இனித்தான் நல்லூரியே தாயே என்று உன் தாழடைந்தேன் தயாதி நீ இல்லை நாயே தன்மை உடனாக தாய் நான் தான் வேண்டாமோ வேண்டாவோ கடமை அமையுமே என் வாழ்க்கையில வருகிற பகுதி இது இல்லையா ஆமா இவருக்காக நிறைய பரியாக்கணா மரிய நிறையாக்கணும் இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல இவருக்காக வந்ததும் சிலது இல்லையா ஆமா ஞானம் பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பெருந்து அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளம் பெரிய அரிய பரஞ்சோதி வாசக சுவாமிகள் பிறந்தார்கள் திருப்பெருந்துரையில் ஆண்டவருடைய அருள் பெற்றது திருவாசகத்துல திருப்பெருந்துரைத்தான் நிறைய பாடி வைத்திருக்கிறார் நான் தேவாரம் திருவாசகம்லாம் முடிச்சுட்டேன் கேட்டத்துல பாடிட்டேன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு இதற்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எண்ணத்தோடு தான் பாடிட்டேன் கம்பெனிக்கார எடுத்து விட்டார்கள் அடுத்த மாசம் இந்த நால்வர் கேசட் இங்க தமிழக சங்கத்தில வெளியிடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் யாருக்காக செய்து ஒரு கேசட் எடுக்கிறதுனா மாஸ்டர் எடுக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது மாஸ்டர் எடுக்க அவனை எடுக்க வச்சுதான் தேவாரம் தான் அவன் எடுக்க வச்சு ஆமா அவன் எடுக்க வச்சதுல என்னையும் பாட வச்சிருந்த அதான் ஆச்சரியம் எனக்கு வயசு என்னெல்லாம் சுருங்கி போச்சு தலையெல்லாம் நரத்து போச்சு எனக்கு வயசு எழுபத்தி ஒன்பது என்பதை கிட்ட இருக்கு இந்த வயசையும் நான் அதை சிரமப்பட்டு பாடி வச்சிருக்கிறேன் நான் பாடலு சொல்ல மாட்டேன் ஆட்டு விட்டார் ஆறு ஒருவர் ஆடாதாரு அடக்கு விட்டாதார் ஒருவர் அடங்காதாரு ஒத்து வித்தார் யார் ஒருவர் ஓடாதே உடுகு வித்தார் யார் ஒருவர் உருகாதாரு பாட்டு விட்டார் யார் ஒருவர் எல்கே முத்து இப்படித்தான் பாடி தீரணும்னு கடவுள் நினைச்சு நான் அவர் பாடியிருப்பார் அவ்வளவுதான் அவர் எல்கே முத்து பாடு வச்சு அவர் என்ன பாட வச்சுட்டான் அவ்வளவுதான் இல்லையா இத திருவிசைப்பான்னு ஒரு பகுதி இருக்கிறது பன்னிரண்டு திருமுறையில ஒன்பதாம் திருமுறை அது அதையும் எடுக்கலாம் அப்படின்னு எண்ணி இருக்கிறார் இது விலை போகுமா அப்படின்னு அவர் எண்ணல அப்படி அவருக்கு வயசு இருக்குமா அந்த கம்பெனி காரன் இல்ல அந்த அம்பது கூட இருக்கு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவருக்கு இந்த எண்ணமா அப்படின்னு எண்ணி பார்த்தா இல்ல அந்த எண்ணத்தை அவன் கொடுத்துட்டான் அவ்ளோதான் எழுதி பாடுனது பூரா வச்சிருக்கேன் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் வச்சிருக்கேன் இப்ப திருவிச்சிப்பா எழுதிட்டு இருக்கேன் அதை பார்த்த அந்த திருவிச்செப்பாதுல இருபத்தி பதிகத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வதிக சிதம்பரத்து பாடியிருக்காங்க எழுதும் போது இந்த திருவிசத்வாவில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ன நோக்கத்தில் பாடினார்கள் இத்தனை வதிகமா இந்த சிதம்பரத்துக்கு கடவுளை ஒரு பதியும் போதாதா ரெண்டு பதியும் போதாதா இது வந்து பதிகம் தேவையா எத்தனை பதிகம் பண்ணாலும் அவர்களுக்கு இந்த அலுப்பு சலுப்பு இல்லை நமக்கு அலுப்பு சலுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பூரியில தான் காப்பியில தான் டீலதான் நமக்கு அலுப்பும் இல்லை தலுப்பும் இல்லை தேவார விவாசம் படிக்கிறதுல அலுப்பு சலுப்பு வந்திருக்கும் இத்தனை பதிகமா என்னவே முடியல உட்கார்ந்து எழுதவே என்றாலும் முடியலையே எப்படி எழுதி வைத்தார்களே என்ன நோக்கத்தில் எழுதியிருப்பார்கள் நமது சிந்ததியார் படித்து பார்ப்பான் பாடச் சொல்லி கேட்பான் அப்படிங்கிற எண்ணத்தை இடையிலே வந்தவர்கள் சரி எப்படியோ தன்ன வழி சார் தான் அப்படி நான் மாணிக்கவாசகர் அவர் போன தலங்கள் குறைச்சிரு திருவண்ணாமலை போனார் சிதம்பரத்துக்கு போனார் திருக்கனுக்குண்டத்துக்கு போனார் திருவாரூர் போனார் அத்தோட சரி பாக்கி பூரா திருப்பரிந்துரைதான் அவரு கடைசியா சிதம்பரத்துக்கு வந்தார்கள் வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது திருவாசரம் பூரா அப்படி பாடி வச்சிருக்கீங்களா யாரோ கேட்டாங்க இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க மாணிக்கவாசர் சொன்னாரா இதற்கு பொருள் அதை ஆடுகிறான் பார் அவன்தான் அப்படின்னு சொல்லியிருக்க இது வரலாறு வருகிறது கேட்கிறார் சொல்லாவிட்டாலும் இந்த மாணிக்கவாசர் வரலாறுல அப்படி வருகிறது செய்த தர்மம் அறுபத்தி மூன்று நயன்மார்கள் வரலாறு எழுதி வைத்ததுதான் பெரிய தர்மம் அதுல மூவருடைய வரலாறு அற்றுவேறு ஆணிவேராக பிரித்து கடஞ்சு எடுத்தது அது இல்லாவிட்டால் எந்தெந்த திருப்பதியும் எங்க பாடினார்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும் என்னி பார்த்தார்களா செய்வர்கள் இல்ல மருத்தோடு ஒண்ணு சொல்றேன் கோவில் திருப்பணி பண்ண குன்றத்தூர்ல ரெண்டு சேக்கிரார் கோயில் ஒண்ணு என்ன இப்போ இந்த டிசம்பர் மாதம் கும்பாசே ஒண்ணு பண்ண ஒரு கோவில் திருப்பணி பண்ணவர் இன்ஜினியர் தானே உட்கார்ந்து ஆமா அவர் தான் திருப்பி பண்ணார் தேக்கிலார் மந்திரம் என்றோ தேக்கிலார் வழிபாட்டு கூட்டம் என்றோ பைத்து அதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல கொடுக்கலன்னு குறையா சொன்ன நீங்க எண்ணி விடாதீர்கள் ஆனா தேக்கில பற்றி நன்றா தெரியாதவர்கள் தான் ஐயா ஒருவர் ஏதோ முடிஞ்சத குடுக்கற இந்த சேக்கிறாரு மேல கலசம் வைக்கிறீங்க இல்ல அந்த கலசம் என்னதான் இருக்கட்டும் அவர் பெரிய பிரச்சு என்ன தெரியும் அவருக்கு ஏன்னா ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல அவருக்கு இந்த கலசம் வைக்கணும் ராஜநாத சோழன் கோயில் கட்டின கோயில் கட்டி மேல இந்த கும்பம் அப்படி வைக்கிற இடத்துல சந்தனக்கல் வச்சு அதுலதான் இந்த கும்பத்தை நிறுத்துவார்கள் நவகோடி சேகரித்த வச்சோம் என்ன இன்ஜினியர் சார் ஆமா அந்த சந்தனக்கல்லை வச்சு அதை ஓட்ட போட்டு அதுலதான் இந்த கும்பத்தை நிறுத்துறது கலசத்தை அப்படியே அவன் ஒரு சந்தன கல்லு தயார் பண்ணி வச்சிருந்தான் ராஜராஜ சோழன் ராஜா சோழன் தயார் பண்ணல அங்க திருப்பணி ஆடைகள் இன்ஜினியர் செய்து வச்சிருந்தான் நாளைக்கு கும்பாபிஷேகம் கும்பம் வைக்கணும் எடுத்து போட்டு பார்த்தா அந்த கல் சரியா நாளை காலையில கும்பாபிஷேகம் நாளை காலில் கும்பாபிஷேகம் அவ்வளவு பெரிய கோபுரத்துல அந்த கல்லத்துக்கு போட்டா சரியா இல்ல சரியா இல்லையே என்ன பண்றதுன்னு துடிச்சு போனான் அந்த இன்ஜினியர் அசரீதியாக ஒரு வாக்கு வந்து அங்க ஒரு அம்மா இட்லி கடறதுக்காக கல் இருக்கான் போட்டான் ராஜராஜ சோழனுடைய கனவுல போய் சொன்னா பெருவுடையார் நீ கோயில் கட்டி நீ மகிழாதே நான் சந்தோஷப்படுறேன் கிழவியினுடைய கல் நில இருக்கேன்டா அந்த கல்லுண்டா சரியா இருந்தது அத்தி போட்டான் என்று சொல்லுகிறார்கள் இது எங்க இருக்காது சர்தானாங்கிறது தெரியாது சொல்றத வச்சு சொல்றேன் அந்த மாதிரி யாரும் அந்த திருப்பணி நடந்ததே தவிர நித்தியானந்தோ நான் சில வேலையில சில புராணங்களை சொல்லி இருக்கேன் கேட்டு இருக்காரு அவர் சொன்னாரு அந்த கும்பம் என்னதான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு சென்மங்குட கொடுத்தாருமே எல்லாருமே தான் சேர்ந்துதான் கொடுத்தாங்க எல்லாருமே கொடுத்தா நல்லா அழகா கோயிலாவே கட்டிவிட்டாங்க ஒாட்டியே சதம் பிள்ளையே சதம் குடும்பமே சதம் நினைச்சவர்கள் தான் கொடுத்தார்கள் திருவாசகத்துக்கு எது பொருள் போது அது ஆடுகிறான் பாரு அவன் பொருள் என்று காட்டினாராம் கடைசியாக பாடியது அச்சோ திருப்பதியும் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் நாம எல்லோரும் ஆட்சி வந்து பாடிருவோமா அறியாத புத்திவேரி அறியாத போர்க்கரோடு முயல்வேரி போர்க்கரோடு முயல்வேரி பத்திவேரி அறிவீத்து பழவினைகள் பழவினை பார்ப்பண்ணும் பழவினை கை பார்ப்ப அருத்து சித்தமாலும் அருவம जननी आहुति गाहार अंतजन की चतुर्थी वार आर्तु का अछोवे साधुब अछोवे देरि हल्ला देरि जन நெறியாக நிறைவேணேராமே திருவருளே சேரும் புரியொன்று எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு பொய்யெல்லாம் மையன்று உடல்முனையார் மோகத்தேன் மைய கடவே மாணவாமி காத்தருணி ஐயனிடம் கொண்டவினால் தன் கடலே பேரும் எனக்கு பாண்டுவட கடவேண்டி அறிவிப்பு அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆதிருவாரத்தோடு மட்டும்ஞ்சாய அஞ்சேலந்து அரியமாக பெறுவார்க்கு வெந்து விழுப்புளம் செய்ய ஒன்று குளம் கோல் உடைய புவி குலை மருந்து அத்தம் எனக்கருமாறச் சோழார் மைய நேற்று பையனை முழுவோம் காட்ட வேண்டும் என்று காதல களத்திலே மாடைய ஆதி அலக்கரிய களை பார்த்து எல்லோருமே சொல்லுவோமா செம்மை நாளம் hariya re tumbai gala hariya re sidadaru dum kiri vele sidadaru dum kiri vele tumbai malam haru படிக்கலாம்னு நினைச்சம் பாரு திட்டருவினால இல்லடா ஒரு நாலு மாதமாவது படிச்சாதான் தமிழ் சித்தங்கத்தை காப்பாற்றுகிறவர்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரட்டும் ஒரு நாலு மாதம் அவர்கள் காதல இந்த திருவாசகம் விழட்டும்டா அப்படின்னு எங்கினான் போனும் பரம்பொருள் அதனால திருவாசகத்தை இங்கே நல்ல வாய்ப்பை கொடுத்தவர்கள் தமிழ் சித்தங்க அவர்கள் வாழ்கள் தமிழி சங்கம் வாழ்க்கை சொல்லிவிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை மிச்சம் நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுல சுந்தரருடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைப்பூட்டலாம் அப்படின்னு வந்தேன் முதல்ல ஒண்ணு நான் நினைச்சிருந்தேன் முதல்ல ஒண்ணு சொல்லிவிட்டேன் நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி நான் சேர்க்கலாறு சொல்றதுனால நீங்க தவறாக எண்ணி விடாதீர்கள் ஆமா உன் சமயம் நான் சேக்கிலார் குடி இருந்த சேர்க்கலார் வாழ்ந்த மண்ணில போய் இருக்கிறதுனால எனக்கு அந்த நினப்பு வந்து கொண்டே இருக்கிறதோ என்னமோ அதுவும் உண்மைதான் இல்லையா நான் எங்கெங்கேயோ ஊடு பார்த்தேன் என் கலையில அதற்கு நீ கடைசி உன்னுடைய வாழ்க்கை குண்டத்து உள்ளதாண்டா அப்படின்னு போட்டிருக்க போது நான் அந்த ஊர்ல போய் சேர்ந்தேன் குண்டூர் மண்ணு பூரா சேர்க்கிறாரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி சொந்த சொத்து அது மடக்கீடு கட்டணம் தான் ஒருத்தனுக்கு விலைக்கு வாங்கணும் என்ன போல உள்ளவன் தான் விலைக்கு வாங்கணும் அவர் தான் இந்த மூவருடைய வாழ்க்கையை தெளிவாக சொல்லி வைத்தவர் அதுல ஒரு தேவாரம் நமக்கு அவருக்கு நினைவு சுந்தரர் அதை யாரும் பாடுறதில்லை பாடுறதில்லைன்னு சொல்றத விட இந்த சைவர்கள் பாட விடுவதில்லை ஆமா தேவாரத்துல சில பகுதிகளை அவர்கள் பாட விட மாட்டார்கள் நான் வந்துட இந்த வாழ்வாவது மாயம் பாடிவிட்டு நான் பாடாத பாடுபட்டு போனேன் இதா பாண்டீங்கன்னு கேட்டு விட்டாங்க என்ன அதுல நல்ல அறவுரை வருகிறது அதுக்கா பாழ்வாவது மாயம் அல்ல தெளிவா சொல்லிவிட்டார் அதுக்கு மேல அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது மண்ணாவது சின்னம் அப்படி விட அந்த தண்ட சொல்லித்த பாழ் போவது இந்த பிரதி பால் போயிடுடா ஜாக்கிரதையாகிரு என்ன செய்யணும் பிரவி கடல் போவது தாழாது அறம் செய்மத்தை செய்துவிடு ஆமா மற்றொரு இடத்துல சொல்லுவார் ஒரு சின்ன காசை கூட நான் கையில போட மாட்டேங்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு இவர் சுந்தரரே வருத்தப்படுறாரு அப்படி தன்னிடந்து வருத்தப்படுவார் கையில் ஒரு காசு நான் கொடுக்க மாட்டேங்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுறார் இவர் தாழாது அறம் செய்மின் கடன் கண்ணான் மலரோனும் திருமேலுறான் திருக்கேதாரம் என்கிறேன் சரி தர்மந்தான் செய்ய முடியல திருக்கேதாரம் திருக்கேதாரம் திருக்கேதாரம் என்றாவது அவர் சொல்ற அறவுரை இது நமக்கு ஆமா இந்த மாதிரி நிறைய அறவுரைகள் வருகிறது தேவாரத்தில் அந்த கண்ணோட்டோடு படித்து பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும் என்னுடைய கண்ணோட்டம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன சொன்னார்கள் அதுலதான் எனக்கு புத்தி ஜாஸ்தியா போகுது இடத்துல நமக்கு அவர் நினைப்பு இந்த தேவாரம் அடிக்கடி கேட்டிருக்கீங்க மடித்தாடும் அடிமை அஞ்சு மலனை வாழ்ந்தா தடுத்தாண்டி தரும தம்தான் இருக்கவா போற இறக்காமல் இருந்தவர்கள் சரியான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க அந்த லிஸ்ட்ல கடைசியாக இறக்காமல் ஜோதிய மறைந்தவர்கள் அருள் ஜோதி வழங்க பாம்பன் சாமியூட இறந்துதானே போனார் இல்லையா தாய்மான சாமிகள் கூட போனார் ஆமா அவருடைய சமாதி புதுக்கோட்டையில் இருக்கிறதா பட்டினத்தோதியில மறைஞ்சாறுக்கு அப்புறமா இந்த செக்குல போட்டு ஆட்டுவான்டா செக்குல போட்டு ஆட்டுவான் செக்கிலிட்டு ஆட்டுவான்னு சுந்தர சொல்ற வேற ஆதாரம் நமக்கு என்ன தேவை இல்லையா ஜமதூதர் என்று எழுத்துட்டு போய் இந்த செற்க போடும் போது மரத்தை பாடினான்டா அவன் வழிபட்டான்டா விழுந்து கும்பிட்டு விட்டுவிடுக்க சொல்லுகிற நெறிமுறை இது நமக்கு தேவைதானே பட்டின செடிகள் சொல்லுவார் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்தூரிகின் இல்லாம்பிழையும் நினைப்பிழையும் நின் அஞ்சலத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வார் கட்சி ஏகம்பனேம்பர் அஞ்சலத்தை சொல்லிவிட்டால் போரும் அல்லவ அவனை வழிபட்டால் போரும் அல்லவ வழிபட்டால் எமதூதன் நம்மை காப்பாற்றுவான் எண்ணம் நமக்கு வருவதற்கு ஆதார திருப்பாட்டம் அல்லவா மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையை சொல்கிறார் அல்லவா இவர் இந்த பத்து பாடையும் இது வருகிறது ஏன் நமக்கு பின்னால் வர சந்ததியார்கள் இதை படித்து பார்ப்பான் அதன்படி ஒழுகுவான் அதன்படி இருப்பான் அப்படின்னு எழுதி வைச்சிருக்கிறார்கள் பணமா சிவாய நம்ம சிவாய நம்ம நம சிவாய் சொல்லிவிட்டு போய் அல்லவா ஆமா நீ சொல்றிய கேக்குறீங்களா நான் ஆயிரத்தட்டு பஞ்சாட்சர் சொல்லாத நாடே கிடையாது உனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இரவு எழுந்திருச்சு பன்னெண்டு மணிக்கு ரூபாய் சொல்லிட்டு ஏன் நமது சமயாச்சாரிய சுவாமிகளை சொல்லிடா எழுதி வைச்சிருக்கிறான் சொல்ல வேண்டியது கடமை இல்லையா ஆமா அதனால நீங்களும் சொல்லலாம் இல்லவா நமது நூல சொல்லப்படுகிறது ஆமா பறிந்த சுத்தமும்ன்துணையும் பலரும் தண்டு அழுதிய உயிர் உடலை பிரிந்து போட தெளிவு எனக்கு என்ன தேவை சுத்தம் ஆணும் பெண்ணும் அனைவரும் கண்டு அழுவார்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து போக முடா போகும்போது என்ன எதை எடுத்துட்டு போவோம் யார் கூட வருவா மத்தோடு வரும் இதனை கூட்டம் எத்தனை வயசு பதினெட்டாவது வயசுல ஒரு ஆண்டவன் திருவடியை சேர்ந்துட்டார் யாரு சுந்தரன் பதினெட்டு வயசுக்குள்ள இந்த அறிவு எப்படி வரும் எழுபத்தெட்டு வயசுல இருக்கிறவனுக்கு கூட இந்த அறிவு வல்லியே வர வைத்தது யார் அவ சொன்ன சொல்லி எழுதி வைத்தான் என்றுதான் நாம கொள்ளணும் துணையும் வரரும் கண்டு அழுது உயிர் உடலை பிரிந்து போயம் என்று சொல்லி திருவாசகம் முழுதும் இந்த சபையில பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கிடைத்த வாய்ப்பை நான் தவறவிடாமல் நான் இந்த தமிழ்த்து சங்கத்துல தொடங்கிய நாள்ல இருந்து இந்த மூணு வருஷமா என்ன சொன்னேன் என்ன பாடி காட்டினேன் சொல்லிருப்பேன் இந்த மூணு வருஷமா சொன்னதை பூரா இதுல குறிப்பு வச்சிருக்கேன் குறிப்பு இல்லாம சொல்லவே மாட்டேன் ஆமா இன்னைக்கு ஒரு கச்சேரிக்கு நான் போனா என்ன பாடுறதுன்னா குறிச்சுட்டே போகும் அந்த மாதிரி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்ச சங்கத்தாருக்கும் தமிழ் சங்கத்தார் இடம் கொடுத்தார்கள் நீங்கள் வரலன்னா தமிழர் சங்கத்தார் என்ன நினைப்பார்கள் தமிழ் சங்கத்துக்கு நான் எழுதி கொடுத்தேன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி பார்ப்போம் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலயே நெருத்தி விடுவோம்னு எழுதி கொடுத்தேன் ராமையாவுக்கு தெரியும் இல்லீங்களா அப்ப எழுதி கொடுத்த படிச்சு பார்க்கலாம் ஆமா நீங்க மூணு வருஷமா வர்றதுனால தான் நான் இதை சொல்றேன் அதனால இப்படி ஒரு வாய்ப்பை என்னை செய்ய செய்தான் சிவன் என்று சொல்லி இதற்கு காரணம் கவிச சங்கமும் நீங்களும் என்று சொல்லி கடைசியாக நாம் எல்லோரும் பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோமாக ஓம் நம சிவாய Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः நம பார் பதா